இது ஒாவில் பதிவு செய்யப்பட்டது யாவரும் பகிரக்கூடிய படைப்பாக்க பொது உரிமத்தின் கீழ் வெளியிடப்படுகிறது கட்டற்ற கலைக்களஞ்சியமான விக்கிபீடியாவில் இருந்து லீலாவதி மதுரை மாநகராட்சி வில்லாபுரம் பகுதியின் ஐம்பத்தி ஒன்பது ஆவது வட்ட மாமன்ற உறுப்பினராக இருந்தவர் இந்திய பொது உடைமை கட்சி கட்சியின் உறுப்பினர் இந்திய ஜனநாயக மகளிர் சங்கத்தின் செயல் வீராங்கனை தன் வாழ்நாள் முழுவதும் பொது பணிக்காக போராடியவர் மதுரை மாநகரில் கைத்தரி தொழிலை பிராதனமாக சார்ந்திருக்கும் சௌராஷ்டிரா சமூகத்தைச் சேர்ந்த வெங்கடாசலம் இந்திரா தம்பதியரின் மூன்றாவது புதல்வியாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழு ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆம் தேதி பிறந்தார் அவர் பத்துவது வகுப்பில் படிக்கும் போது குடும்பத்தில் நிலவிய வறுமை காரணமாக பள்ளி படிப்பை நிறுத்திவிட்டு வீட்டில் நெசவு வேலை செய்தார் பெற்றோர் நிச்சயித்தபடி அவருக்கும் குப்புசாமிக்கும் ஆயிரத்து ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் தேதியன்று திருமணம் நடைபெற்றது குப்புசாமி லீலாவதி தம்பதியினருக்கு கலாவதி துர்கா தான்யா என்ற மூன்று மகள்கள் பிறந்தனர் வில்லாபுரத்தில் முப்பத்தி இரண்டு ஒட்டு கொண்ட ஒரு குடியிருப்பு பகுதியில் ஒரே ஒரு அறையில் ஐவரை கொண்ட இந்த குடும்பம் வாழ்ந்தது அறையின் நடுவில் நெசவுத்தறி அதை சுற்றி பெட்டி படுக்கை அங்கேயே அடுப்பை வைத்து சமையல் இரவில் தறிக்கு கீழேயே உறக்கம் என்ற நிலையில் அவரது குடும்பம் இருந்தது ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் செயலூக்கம் உள்ள குப்புசாமி தனது மனைவி லீலாவதிக்கு படிப்படியாக அரசியல் உணர்வு ஏற்படுத்தினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழு ஆம் ஆண்டில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் உறுப்பினரானார் ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் மாவட்ட குழு உறுப்பினராகவும் மாநில குழு உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் மாதர் சங்க கைநெசவு தொழிலாளர் சம்மேளன மாநில துணை தலைவரானார் மாவட்ட பொருளாளரானார் மாநில குழு உறுப்பினரானார் பின்னர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட குழு உறுப்பினரானார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி நடைபெற்ற தமிழக உள்ளாட்சி தேர்தலின் போதுதான் முதன்முறையாக பெண்களுக்கென்று மூன்றில் ஒரு பகுதி தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன இதன்படி மதுரை மாநகராட்சிக்கான எழுபத்தி இரண்டு வட்டங்களில் இருபத்தி நான்கு வட்டங்கள் பெண்களுக்கென்று நிச்சயிக்கப்பட்டன வில்லாபுரமும் இத்தகைய வட்டங்களில் ஒன்று இதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக போட்டியிட்டு வில்லாபுரம் பகுதியின் ஒன்பது ஆவது வட்ட மாமன்ற உறுப்பினராக செயலாற்றி வந்தார் வார்டான வில்லாபுரத்தில் மாநகராட்சி குடிநீர் வசதிக்கு தடையாக இருந்த சமூக விரோதிகள் செயற்கையாக மாநகராட்சி குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படுத்திவிட்டு பின்பு ஆழ்துளை கிணற்று நீரை லாரிகள் மூலம் வில்லாபுரம் பகுதியில் விற்பனை செய்தனர் இதனை தட்டி கேட்ட காரணத்தால் லீலாவதி இருபத்தி மூன்று அன்று பட்டப்பகலில் சுமார் கடந்து இரவு ஏழு மணியளவில் மூலக்கரை இடுகாட்டிற்கு கொண்டு வரப்பட்ட லீலாவதியின் உடலுக்கு அப்போதைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மதுரை மாநகர் மாவட்ட செயலாளர் பி மோகன் தி மூட்டினார் முதலமைச்சர் கருணாநிதி தலைமையிலான ஆட்சியில் மாநில அரசின் அதிகாரத்தை பயன்படுத்தி சிறையில் இருந்த லீலாவதிகொலை குற்றவாளிகளில் மூன்று பேர் விடுதலை செய்யப்பட்டனர் இரண்டாயிரத்து பதினைந்தில் ஜெய ஜெயலலிதா ஆட்சியில் நன்னடத்தை விதிகளை மீறினார் என ஒரு குற்றவாளியான நல்லமுத்து மீண்டும் கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டார்